பூவார் ஜன்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினான் ஆவாயண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமின் போவோங் காலம் வந்தது காண் பொய் விட்டு உடையான் கடல் புகவேயே வேண்டாம் புலங்களின் நீர் புயங்கப் பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்ட போக விடுமின்கள் நகவே ஞானத்துள் புகுந்து நாயே அணைய நம்மையாண்ட தகவே உடையான் தன்னைச் சார தளராதிருப்பா தான் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டைத் தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கு புயங்க நாழ்வான் பொன்னடிக்கே எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிச்சேர் அடியே வந்து அடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிச்சேர் உடலை செல்ல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் ஒடிச்சேர் மேனி புயங்கன் தன் பூவார் கடற்கே புகவிடுமே விடுமின் வெகுனி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுவில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே அணியார் கதவு அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூப்புனை தாளே புந்திமை திட்டு இகழ்மில் எல்லா நலையும் இனியோரிடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்க நாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பிற்பால் பெழுகணித்தால் பெருதற்கு அரியன் பெருமானே பெரிதற்கு அரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்கப் பெற்றீர்கள் அருமானுற்று பின்னை நீர் அம்மா அடுங்கி அறட்டாதே திருமாமணி தேர் திருக்கதவம் போதே சிவபுரத்து திருமாதரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே சேரக்கருதி சிந்தி மின் போரிற் பொலியும் வேர்கண்ணாள் பங்கன் புயங்கன்னாருளவுதம் ஆறப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போர சிவன் கடற்கே பொய்யிற் கிடந்து பொருளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆழீ மருள் வீர மதிப்பார்த்த